நற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உ அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று எழுத்தாளர் கல்கே கி ராஜேந்திரன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் எழுத்தாளர் கல்கே கி ராஜேந்திரன் எப்போதும் ஒரு சூட்கேஸ் வைத்திருப்பார் அதனுள் நிறைய தாள்கள் இருக்கும் அந்த பெட்டியில் உள்ள தாள்களை செல்லமாக சித்ரகுப்தன் கையேடி என அழைப்பர் கல்கி அலுவலகத்தில் அலுவலக அலுவலகத்தில் தன்னுடன் பணியாற்றும் அத்தனை பேருடனும் தாம் பேசும் விஷயங்களை சிறு குறிப்பாக எழுதி வைத்துக் கல்கி இதழ் அலுவலக ஊழியர்கள் மட்டுமல்ல வெளியே தான் சந்திக்கும் முக்கிய பிரமுகர்கள் சொல்வது மற்றவர்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் பேட்டிகளின் விபரம் தேதி என ஒன்றையும் விடமாட்டார் உடனுக்குடன் அவற்றை தன் கைப்பட எழுதி வைத்து விடுவார் சுருக்கமாக சொல்வதென்றால் அலுவலகமே அந்த பெட்டி பெட்டித்தாள்கள்தான் இப்போது புரிகிறதா அவற்றி ஏன் சித்ராகுப்தன் கையேடி என குறிப்பிட்டனர் என்று நன்றி